குழந்தை டேம் எப்பவுமே ஆசிரியர் மாணவருக்கு இடையில் இந்த நகைச்சுவர் இருந்தால் டென்ஷன் கிடையாது கணவன் மாணவி கடையில் அதே தான் அவங்க சொன்னாங்க நல்லா தூங்கணும் மருத்துவர் சொன்னார் எங்கே ஆண்கள் தூங்க டைம் இருக்குது கட்டில் புரண்டுக்கிட்டே இருக்கான் தூக்க வராமல் ஏன்னா கடனில் வாங்கின கட்டு கட்டில் அதுக்கு இஎம்ஐ கட்டன் அந்த கடன்லேயே படுத்து கிடைக்க பார்த்தீங்களா எங்கெங்கே சிரமம் வருது பாருங்க அப்படியே தூங்கினாலும் அந்த அம்மாவுக்கு பொறுக்குமா திடீர்னு எழுப்பு ஏங்க எந்திரிக்க ஐயோ ஒன்றரை மணிக்கு இதுதாங்க சொல்றேன் அம்மா அது என்ன கனவுல திடீர்னு பதினோரு மணிக்கு கக்க கக்கன்னு சிரிச்சிங்க கனவு அனுசுகா வந்துச்சுல அப்புறம் பன்னெண்டு மணிக்கு விசீங்க கீர்த்தி சுரேஷ் வந்துச்சு அப்புறம் என்ன அங்கே ஒரு மணிக்கு செருப்புக்கல்த்தி ஏறிஞ்சிங்க திட்டினீங்க நீ வந்து நீ சனியம் முடிச்சவள உனியா நாங்கள் அங்கே ஒனியாதுக்கு எங்கே வர சொன்னேன் எங்கள் தாத்தா சொன்னார் போன தீவாளிக்கு தேமுத்து நீ நல்லெண்ணெய் தேங்காய் வச்சு தலை குளிக்கிற விட ஒரே ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உச்சந்தலை வச்சா போதும் அவ்வளோ குளிர்ச்சி இன்னைக்கு யார் வீட்டில் விளக்குன்னருக்கு நம்ம வீட்டு இல்லையேன்னு சொல்லி எழுத்து வீட்டிலயே கேட்டேன் ஏக்கா விளக்கண்ண இருக்கா பண்ணியே அதான் ஆஃபீஸ் போயிருக்குப்பா அஞ்சு மணி தான் வரும் எம்மாண்ணா உண்மையான வளர்க்கணும் அது இந்த பேப்பர் படிச்சிக்கிட்டு இருக்குப்பா அவங்க மாமனார் அம்மா கூட்டு குடும்பம் கல்வி போட்டுருக்கான் அவங்க விளக்கண குடும்பே ஒரு கோவிச்சு வாழ்ந்துருக்கான் ஒன்று வேண அவங்க நீ எட்டாயிரரூவாய்க்கு புடவை எடுத்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு ரூபாய்க்கு மல்லி போயிட்டு வந்தாலே அந்த அம்மா மகிழ்ச்சி அடி பார்த்துங்களா தினவும் மல்லிகை போயிட்டு வந்திருக்கு இந்த அம்மா ஒரே சந்தோஷம் வீட்டுக்கொருமே அவ்வளோ பாசம் தினவும் மல்லி போயிட்டு வருவார் விசாரித்து பார்த்தா பூக்காரி மேலே பாசத்தில் வாங்கிட்டு வந்திருக்கார் அதுவும் ஒரு கம் கனெக்ஷன் ஆகிட்டு இருக்குது அதனால் எதுவுமே நம்ம வீட்டுக்கார அம்மா டூ வீலரில் போகும்போது டூலரில் போகும்போது அப்படி வீட்டுக்காரமாக கட்டி பிடிச்சி போவாங்க பெண்கள் ஏன்னாக்கா உங்கள் வீட்டுக்காரமும் அவள்பா விழுந்தாலும் அவனோட விடலான் தம்பியே அவன் உயிர் உழைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவானா இது தெரியாமல் இங்க ஊரா அப்படி வந்தாக போகிறது அதில் இப்போ ஒரு டூவிலர் வந்திருக்குங்க அவன் கிரவுண்ட் ஃபுளோரில் உட்காந்து ஓட்டி போயிட்டிருக்கான் அந்த பிள்ளை தேர்டு ஃபுளோரில் உட்காந்து தோல்பட்டியை பிடிச்சி போகுது ஜமா போன ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கீச்சு நிறுத்தணும்னு அதிர்ச்சியில் தவி இன்னொரு திண்டு அந்த பிள்ளை உட்காந்து போகுது இப்போ என்ன என் முன்னாடி மாதிரி இருக்கா நான் தான் விரட்டி ஆயா வேமா போய் ஏ பொண்டாட்டி கூடியா அப்படின்னு ஏ அதெல்லாம் ஏற்றுனா ஏற்ற போயிட்டேன் பார்த்தேன் கால மாற்றத்தில் குழப்பமாக இருக்குது வேமா ஓடுறோம்னு சொல்கிறோம் அதுக்காக சொன்னது ஒரு அறுவஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் விட்டை விட்டே வெளியே வரமாட்டாங்க அப்படி ஒரு கட்டுப்பாடு அந்த ஊரில் கொலையே நடந்தால் கூட சன்னல தன்தான் பார்ப்பாங்களேன் என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா கதை போட்டுங்கடி கொலையே நடந்தால் கூட அந்த காலத்தில் சன்னல் பின்னால பெண்கள் இப்போ பாருங்கள் பெண்களுக்கு பின்னால் சன்னல் சென்னல் ஏனிப்பொட்டி நிலப்பொடி கதவு கண்ணாடிலாம் வச்சு ஒரு அம்மா அசல் சென்னலே வைக்கணும்னா அவை நிலையெல்லாம் போட்டு கம்பியை பதிச்சு விட்டு பார்த்திங்களா இப்போ அது முடிஞ்சு ரெண்டு கயிறை கட்டி தொங்க விட்டு போகுதுங்க விட்டுக்கார் கேட்டார் என்னடி கயிறு ரெண்டு தொங்குது உனக்கு ஒன்று டவுசர் ரெண்டு கயிறு தொங்குது பதில் பதில் அவர் அந்த டவுசரை போட்டு உக்காந்துருக்காரு இந்த சேட்டைக்கார போய் பசில் அந்த கயிறை கட்டி விட்டு போய்ட்டு உள்ள கம்பியில் அவர் போயிட்டார் டவுசர் அங்கேயிருந்துச்சு தீபாவளி மத்தாப்புன்னு சொல்கிறோம் நீங்கள் மத்தாப்பு விடுங்க நீங்கள் ஒரு நகைச்சுவை ரசிக்கணும்னா ஒரு ஆளுடைய செயலை தூரத்துன்னு பார்த்தாலே போதும் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற வேலை பல அதெல்லாம் அதுக்கான நேரம் இருக்காது மொதல் முதல் வெட்டி வெடிக்கிறாள் பாருங்களேன் எனக்கு மத்தா பொண்ணு கொடுத்தனால அதில் வச்சு எதாவது சொல்லமுல இப்படி இருக்கும் நட்டிங்கிட்டே போவேன் மொத முதல் வெடிக்கிறவேன் அப்படின்னு வச்சுன்னு ஓடிடுவேன் அங்கே அங்கேயும் திரும்பி பார்ப்பேன் பட்டுருமா அப்புறம் வெடிக்கிறேன் மறுபடியும் இப்படி வைக்கிறேன் அங்கிட்டு வருவேன் இருபதடோ ஒரு வெட்டியை பற்ற வச்சா வெடிக்கலை வீட்டுக்காரருக்கு கூப்பிட்டு என்னடி வெட்டி வாங்கிட்டு தொலைஞ்சா நானும் இருபது தடவை பத்து வைக்கிற வெடிக்கலாம்மா இன்னும் நீ நூற்றி பத்து இட வச்சால் வெடிக்காடா லூசு போல அது மெழு வத்தி அதில் திரியிருக்கும் அதுவே திரிக்கிட்டே இருந்திருக்கானே அப்படியே அப்படியே அப்புறம் அவர் பயம் வந்தான் நான் வெடிக்கிறேன் அவன் வெடியை பற்ற வச்சா பற்ற வச்சுட்டு புதுசு புசுன்றப்போ ரெண்டு ஸ்டெப்பு போனவேன் திரும்பி பார்த்தேன் ஏன்னா நம்ம ஊரில் வெட்டியில் சாமி படம் போட்டுருப்போம் பார்த்தீங்களா லட்சுமி சரஸ்வதி வெடிக்க போகிற நேரம் பக்தி கூட்டிருச்சு ஐயோ சரஸ்வதி சாரி ஒன்னே மறந்துட்டேன்னு குணிஞ்சு கும்பிட்டேன் டொப்புன்னு மூக்கு மூணு கிலோமீட்டருக்கு அங்கே போய் கிடந்துச்சு லக்னோங்குற சிட்டியில் என்ன செஞ்சாங்கன்னா சக்கர நோயாலெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு நல்ல நகைச்சுவாக பேசக்கூடியவரை பேச விட்டாங்க சார்லி சாப்பிட படங்கள் போட்டு காமிச்சாங்க அப்போ அங்கே இருந்த அந்த நோயாளிக்க என்ன ஆச்சுன்னா இன்சுலின் போடாமலே அவங்களுடைய அத்தனைவருடைய சக்கர நோய் குணமாயிப்போச்சுன்னு இப்போ படித்தோம் இது மாதிரி ரொம்ப மூன்றாம் உலகப்போரை தவிர்த்ததே ஒரு நகைச்சுவைனா எத்தனை நம்புவீங்க மூன்றாம் உலகப் போர் நடக்கிற பற்றி பேசும்போது முதல்ல ஏதோ ஒரு நாட்டுக்கார் பேசின ஒரு வார்த்தையில் எல்லாரும் சிரிச்சாங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வரலாறு அப்படி இதுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது நகைச்சுவையோடையும் இசையோடையும் பயணம் செய்கிற ஆளுக்கு வாழ்க்கை ரொம்ப லேசாக இருக்கும் இப்போது ஒரு பலாப்பழத்தை அறுத்து அதனுடைய கனியில் வெளியே எடுக்கிறப்ப பிசு பிசுன்னு ஒட்டும் ரெண்டு மூணு கனிகளுக்கு மேலே எடுக்க முடியாது அப்போ ரேச கையில் என்ன தடவை எடுத்தோம்னா எல்லா பழத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த பலாப்பழத்தை எளிமையாக எடுக்கிறக்கு ரேசை என்ன சேர்க்குற மாதிரி வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் பிரச்சனைகள் அது கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சு ஒன்று சேர்த்துக்கிட்டால் கணவன் மனைவி கிடையிலேயோ குழந்தை கடையிலேயே அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்காரன் பேசுகிற வச்சு அவங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்றும் சொல்லிப்படலாம் பார்த்தீங்களா முதல் வருஷம் எங்க இங்கே வாங்கலே ஒரு வருஷம் எங்கே உங்களை தாங்க வாங்கங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் யோ வாயா யருமா போய்மா வாட்டு அப்படின்னா ஏழு வருஷம் அங்கே ஒரு ஆள் பார்க்குறேன் எனக்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமியா பார்த்துக்கணும் அப்படின்னா என் நிலவரை எப்படி இருக்கணும் அது ஒரு அம்மா கோயம்புத்தூரில் அறுவாடுத்து போய் வீட்டுக்காரர் வெட்டியிருக்கு என்னம்மா அப்படின்னா இன்னைக்கு எங்கள் வெட்டிங்கிட்டே ரொம்ப வேமா தேங்காய் எடுத்துட்டுந்து நெஞ்சில் அடித்து உடச்சிருக்கு ஏம்மா அவன் கல் நெஞ்சுக்காரேன் ஏன்னா கல் அங்கே இருக்கா எப்படி அதை விட ரொம்ப ஆச்சரியம் புது புதுசான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பரபரப்பு தூரண விட நோய் நோய் கொடுத்தது அதிகம் டிவி சொன்னோம் செல்ஃபோன் பார்த்தீங்களா எங்கள் ஊர் கிராமத்தில் ஆண்ட்ராய்டெல்லாம் கூட அஞ்சு பேரை பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு இல்லாமல் ஒரு ஆளையும் பார்க்க முடியாது நிலவர் அப்படியா எல்லார் கையிலும் கிராமத்துக்கு வந்தால் என்ன சொல்லும் என்னையா ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராங்க போயிட்டா இப்போ என்ன சொல்கிறேன் என்ன பேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு லைக் போடாமல் போயிட்டா பழமொழி மாற்றாங்க இப்போ செயலுக்கு இந்த பேச்சாளர்கள்லாம் ஏன் வெற்றி பெற்றிருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த சபையில் அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பேச்சாளருக்கு எதை பேசணும்னு தெரிய தேவையில்லை எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் போதும் அந்த மேடையில் ஜெயிச்சிடலாம் பார்த்தீங்களா ஒரு ஒரு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் டம்ன்னு கதை உடச்சிட்டு வரமா ஒரு சொல்லுங்கள் உங்கள் பேசுகிற உப்பு இருக்கா மூலம் உனக்கு துப்பு இருக்கா ஒரு ஆம்பளைப்பு குளிச்சுக்கிட்ட பட்டான்னு கதை உடைச்சிட்டு வரலாமா ஒரு எக்ஸ்மி கேட்டுவார் இது அங்கேயும் கேள்வி அங்க வருதா புயல் வந்து ரெண்டாயிரம் மரம் சாஞ்சி கிடக்கு சென்னையில டீஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு அவர் மேல ஒரு மரம் சாஞ்சி கிடக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் ஒரு அம்மா மைக்கை கொண்டு வாய்க்கினார் சொல்லுங்க இதை பத்தி என்ன பீல் பண்றீங்க என்ன ஒரு ஆறுதலவு தண்ணி கொடுத்தா தானே மனுஷனுக்கு வேணாம் நிறைய பேர் வீக்காய் போறது அதான் கிணத்துக்குள்ள தமிழ் வைத்தார் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அவற்றை படிச்ச பெட்டி பார்த்து ஐயா தம்பி நீங்களா இருங்கள் ஏனி எடுத்துட்டு வாரேன் அவர் நீச்சரிச்சுக்கிட்டே தம்பி ஏனி எடுத்து வாரேன் சொல்லாதே அது இலக்கணப்பிள்ளை ஏனி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும் நீ உள்ள எழுந்த சாவிடியை உனக்கும் எடுத்து சொன்னார் இந்த நேரத்தில் நீ இலக்கணம் நடத்தி உனக்கு தானே இப்போ போச்சு இறுதி சடங்காய் போச்சுல வாழ்வதற்கு நலமுடன் வாழ்றதுக்கு நகைச்சுவை எதுக்குன்ற ஆரம்பத்தில் சொன்னதான் ஒரு நிமிட சிரிப்பு இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட உயர்ந்தது எங்கள் வீட்டில் ரெண்டு கார் இருங்க ரெண்டு பங்களா இருங்க நாங்கள் கக்க கக்கன்னு கதவை கூட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் யாராவது சொல்ல சொல்லுங்கள் டென்ஷன் இருக்கும் டென்ஷனை மறந்து சிரிப்பு இருக்குது இப்படி ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே சிரிப்பு வந்தேன் சிரிச்சிங்களேன் இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு நினச்சிருச்சிங்களான்னு தெரில ஆனால் சத்தம் அது ரொம்ப முக்கியம் அது அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த சவையில்தான் அன்போர்டு